சத்குருஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ராசலே இலையை பற்றி சொல்கிறோம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அதுதான் வசத்தியாக இருக்கு பதினாறுலேருந்து இருபது நம்ம அர்த்தம் பார்க்கணும் அதுக்கு முன்னால் இந்த திவநாம சங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடியது மூணு பாட்டு கீர்த்தனம் அழகாக பொதுவாக சொல்வார்கள் ஒன்றும் அந்த லீலா சுக்கரின் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவ மாதவம் மாதவஞ்ச அந்தரே அங்கனா இத்தமா கல்பித்த மண்டலே மத்தியகோ வேணுனா தேவகீ நந்தன நடுவுலருக்கானே வந்த ஒரிஜினல் கிருஷ்ணன் கே கி கே கதானேங்கீனஹம் சாவளி ஹியத கம்சவம் சட்டவீதாக வன சஞ்சோ வேணுனீ நன மௌழி மாலா மிளன் மத்தில பீத்த பீத்த பிரிய விமிங்க திரோபி குச்சோம்மேலித்தஞ்சோ வேணுனா தீந்த பாலி தாலிபால தாழீலர் விமித்தவா சஞ்சோ வேணுனாந்தன இது ரெண்டு ரெண்டு கோபிகை நடுவில் ஒரு கிருஷ்ணன் ரெண்டு ரெண்டு கிருஷ்ணன் நடுவில் ஒரு கோபி இப்படி தான் ஒரு இருக்கக்கூடியது ஒரு வட்டமாக இருந்தது தான் அந்த குரவை கோத்தினுடைய ஆரம்பம் அதுதான் இது சுகர் பிலுவங்கள சுவாமி சொன்னது அடுத்தது அந்த சூரதாசர் சொன்னது ல ராசமலமாகலமண்டலமாகி தாத்தா தைதாசுதங்கரகி கோபி கோலராசமண்டலமாகி யேதேவன விமானி தேவாங்கிதிணவாராபீபாலி चकित दखित यमुना तीरक गमृग जग मग शरीर बलि बलिजाय सुरत रास रास सुगति रारही, गोपी गोपाल लालस मंडलमा इंड सूरदासर अनुभव मीरा भाई जूलत राधा संग गिरिधर, जूलत राधा संग झूलत राधा संग गिरिधर । झूलत राधा संग अभीरकुलाल किूम मचाजी परिषकारी गिरीधर झूलत राधा संग नाचत तालधार सुरवर तिधिभाज मृतंग गिरिधर । ஜுலத்த ராதா சங்க கிரிதர ஜுலத்த ராதா சங்க மீரா கே பிரபு கிரிதராக மோகன முரளி புஜங்க கிரிதர ஜுலத்த சங்க கிரிதர ஜுலத்த ராதா சங்கம் கோபிகைகள் ராதிகா கிருஷ்ணனோடு ஆடினது இதை கேட்டால் அவரெல்லாம் பாடத்தையும் விட்டுடுவார்கள் அவ்வளவு மோசமான குரலும் ராகமும் தாளம் இல்லாததே அர்த்தம் பாவம் தான் எனக்கு முக்கியமாக இருக்கும் அப்படி பார்த்தோம் இப்படி தான் அந்த ராசம் நடக்கிறது அதனுடைய எக்ஸ்டென்ஷன்னா மற்றெல்லாம் எல்லாம் ஒன்றா குறவை கூத்தா ஒன்றா கூட்டமாக கூட இது வட்டம் கட்டி பாடினதும் ஆடினதும் இது அவரவர்கள் பாடினதும் கண்ணன் குடல் ஊதினதும் இதுதான் அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவனுடைய ஆனந்த ராசலி அடு பார்ப்போம் இப்போ பதினாறுலேருந்து இருபது மூலத்தை இப்போ சேவிப்போம் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் போகிற போக்குல ஒரு ஆவர்த்தியெல்லாம் சொன்னேன் இவர் ரெண்டு சொல்லிடுவோம் பதினாறு முப்பத்தி மூணாவது அத்தியாயம் கர்ணோத் பலால கபோல கர்ம பக்தர சுயோ வலையனு சமம்கவாத்த நன்றித்துக்கேசம் பமராயசோ கர்ணோத்லால விரோவரோஷவா சமம் பகவத்துத்திறோம்மரோஷியம் பரிஷ்பராபிமர்ச்ச सिग्धेक्षणो विलासहासई रेमे रमेशो जसुंधरी ताबक स्वतिबिंब विभ्रम एवं परीषपुंगकम सिधेक्षणोद्धा विलासहासई रेमे किशो जसुंधरी ताबक स्वतिबिब विभ्रम तरंगसंग प्रमुराकुले கேஷாந்துக்கூலம் குச்சபட் வாஞ்ச பித்யோடமலம் வஜத்தியோ வித்தா கு தரங்குலேந்திரிய கேஷாந்துக்கூலம் குச்சப்டி வான்ஜ பிவியோடமலம் வஜத்தியும் வித்தா கூ கிருஷ்ணவிக்கீடித்தீட்சிய முரத்தியா காமா காத்தம் அகணோ விஷித்தோவன் கிருஷ்ணவிக்கீடித்த வீட்சிய மோகேச்சர காமாங்க அகணோ விஷவந்தாத்மா யாவத்தியோபோஷித ரேமேச்சவான் தாபி ஆமோப்பி அக்கலீலையாவத்தி கோபயோஷிதேமேச்சவான் தாபி ஆமோபி லீலைய இருபது உட சொல்லு இது இது இதுதான ராசலீலதான கண்ணன பத்தி அதனால் அவசியம் கூட சொன்னா தப்பில்லையே கர்ணோ பலால கவிட்டங்க கர்ம வக்திரியோம் வலயநூபுரோஷவா தேப்பியாசமம் பகவதா நண்டுத்துகோ ஸ்வகேசஸ்ரஸ்ஜோம் ப்ரமரக ப்ரமராயக ராசோஷியம் ப்ரமராயக ராசோஷியம் ஏவம் திணோம ரே ரேஷோ விஜயுந்தரீண விஜயுந்தரீ யகிம் பே ரமேஷோ விஜயுந்தரீபிம் பவிபிரம தங்க பிரமுடா குலேந்தியா கேசாந்துகூலம் குச்சப்டி காம் வத்திடமோ விஷ்வமாபரோ வீட்சமு கேச்சரஸ்ய காமாங்க சகணோம் விஷ்பித்தோ பிருவா தாவந்தமாத்மானம் யாவத்தி கோபயோஷிதான் ரேமேச பகவான் தாபிகை ஆத்மா ராமோபி லீலையான் கிருவா தாவந்தமாத்மானம் யாவதி கோபயோஷிதான் ரேமேச பகவான் தாபிகை ஆத்மாரமோப்பி இப்போ அடி என்னுடைய வச்சுக்கோங்க வந்து என் பேரன் என் பேரனை வச்சுண்டு நான் ஒரு கண்ணாடியில் காமிச்சுண்டு இந்த விளையாடுறேன் அவனும் வந்து கண்ணாடியில் கூடிய அந்த பேரனை வந்து அடிக்கிற மாதிரியோ முத்தம் கொடுக்குற மாதிரியோ கொஞ்சம் மாதிரி காமிக்கிறான் அவன் வந்து பார்க்குறான் அதுதான் கண்ணன் செய்த விஷயம் அந்த எப்படி கண்ணாடியில் பார்க்கக்கூடிய பிம்பம் எப்படி ஒரிஜினலாக பிம்பம் அது மாதிரி கண்ணனுடைய பிரதிபிம்பமாகத்தான் என்னுள் இருக்கிறான் உங்கள் இருக்கிறான் அந்த பிம்பத்தோடு விளையாடினான் அவன் அவர்கள் என்ன பண்ணார்கள் அந்த பிம்பமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரிஜினலான கண்ணனை நினச்சின்னு பிம்பமத்தோடு தான் சுற்றி விளையாடினாள் அவ்வளோ தான் இது புரியலைன்னா என்ன பண்ணுறது அவ்வளோ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன் அதுதான் விஷயம் இப்போது நீங்களே உங்களை பார்த்துக்குங்கோ ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிற அப்போ நீங்கள் அந்த கண்ணாடியில் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதோ பார்க்குற அந்த அலங்காரம் பண்ணிக்கிறதை விட்டுட்டு அதில் கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பத்தோடு நீங்கள் விளையாடினா அப்படி அதுதான் கண்ணன் அந்த கோபிகைகளோடு விளையாடினது அவ்வளோ நடுவில் குடல் ஓதிக்கொண்டு இருக்கான கண்ணன் இருந்தான்னு சொன்னான் இல்லையே அந்த அங்க நாம் அதுதான் ஒரிஜினல் கண்ணன் சரி அர்த்தம் பார்ப்போம் இப்படி அந்த ராசலிலேயே விவரணம் பண்ணிட்டு போகிறாரு யார் ஆத்மாராமனான ஞானியான சன்னியாசியாக இருக்கக்கூடிய அதாவது எந்த ஒரு ஆண் பெண்ணு நெப்பும்சல் இங்கெல்லாம் தெரியாது பிரம்மத்தை எங்கேயும் பார்க்கக்கூடிய அந்த சுக சுக சுவாமி சுக ரிஷி சுக பிரம்ம அந்த கர்ணோத்பலாலக்கம் அந்த அந்த சொன்னோம் இல்லையா காதில் இருக்கக்கூடிய குண்டலங்கள்லாம் அந்த வீசிறது அப்படிப்பட்டதுனாலையும் அலக்க வரிசைகளால் அதாவது அந்த தலை முடியும் சுருட்ட உருட்டியாக முடியும் அதனால் அலங்கரிக்கப்பட்ட கன்னங்களாலையும் அது வந்து விடறது வேர்வ துளிகளாலையும் முகத்தில் அப்படியே சோபையாக இருக்கு அழகாக இருக்கு பார்க்கறது அப்படிப்பட்ட கோபியல்லாம் தங்கள் கூந்தல இருந்தி தலை கூந்தலிருந்து விழுந்த மாலைகளை கொண்டு வரல அப்படியே அதை கொண்டவர்களாக இருந்தோம் வலைல்கள் சத்தம் பொருது தண்டைகள் சத்தம் பொருது அந்த கோஷம் சத்தத்தோட வாத்தியங்களோட வண்டுகளையே பாடகர்களாக இருக்கார்கள் பிரமரகாயக அந்த பண்டை அது போடுது அந்த வண்டுகள் வந்து அதுவும் சரத்கால பௌர்ணமி அப்ப நிறைய புஷ்பம் இருக்கு பூத்து அது வந்து மது சாப்பிட்டு கொடுத்தும் மது அந்த ஒரு புஷ்பத்துல இருந்து நிறைய மது குடிச்சினால ஒரு மத்தம் வந்து கொடுத்தும் பாடுறது அப்ப வண்டுகளையே பாடகர்களாக கொண்ட அந்த ராச மண்டலத்துல அதை விளையாடுதுல கிருஷ்ணனோட சேர்ந்து ஆடினார் இப்படி இந்த கிருஷ்ணன் வந்து கோகுளத்திகளோட அப்படி கட்டி கட்டினான் அவர்களை வந்து ஆலிங்கனம் பண்ணிக் கொண்டது கைகளால் தொடர்றதும் அன்போடு பார்ப்பதும் அழக அழகான கம்பீரமான சிரிப்புகள் இப்படியும் தன்னுடைய நிழலை பார்த்து விளையாடக்கூடிய குழந்தை போல் விளையாடினார் அதுதான் அடியன் முன்னால் சொன்னேன் அடியன் சொன்னேன் நான் அடியன் வந்து என்னுடைய பேரனோட நான் விளையாடுறேன் இது சத்தியமான விஷயம் நான் அப்படி சொன்னது வந்து ப்ராக்டிகலாக உடனே அதை நினச்சேன் உடனே அதை சொல்லணும்னு பார்த்தேன் அப்போ ப்ராக்டிகலாக சொன்னேன் இப்போ அடியன் வந்து என்னுடைய பேரனோட கண்ணாடி முன்னேற்றே அவனை பார்க்குறேன் அவனுக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்போது அந்த குழந்தையோடு நான் விளையாடுற போதும் அந்த பிம்பம் தெரியிறதா இல்லை கண்ணாடி அது மாதிரி அது மாதிரி உத்தரம் வந்து நிற்கிறார் அவருடைய நெடல் அந்த நிழலை பார்த்து விளையாடுற மாதிரி குழந்தை இப்போது மத்தியான வேலையில் ஏதோ சூரிய வெளிச்சத்தில் வரக்கூடிய அந்த நெடல் இருக்குது அதிலோடு குழந்தை மாதிரி விளையாடினா ஏ பரீட்சியும் அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய அங்க சம்பந்தத்தால் அதாவது அவனுடைய சரீர அங்கங்கள் சம்பந்தத்தால் கைகள் காதல் மற்ற இதெல்லாத்தையும் சம்மந்தத்தால் சந்தோஷப்பட்ட ஆனந்தமடைந்த பரவசமடைந்த இந்திரியங்களை கொண்ட அந்த கோக்குரஸ்வீகலாம் அப்படியும் வித்ரஸ்தமாலாபரணம் ஆபரணங்கள் அப்படியே மாத்தியதி போட்டிருந்தா இருக்குன்னு பார்த்தோம் அதெல்லாம் நழிவிருக்கு மாலைகள் நழிவு தலை பின்னால் முடிகள்லாம் அப்படியே நழுவிருக்கு அந்த பட்டாடை கட்டீண்டுக்கால் அதுவும் நழிவு இப்படி அவர்களுடைய வத்திரங்கள் எல்லாமே நழுவி அதாவது அவர்கள் வந்து அலங்காரம் பண்ணின்ற அளவு இல்லை முன்னால அவர்கள் வந்து அதை சரி பண்ணிக்கூட முடியாம இருந்தார்கள் அவ்வளவு தூரம் விவரமா தீவிரமாக அந்த ராசலையில இருந்தார்கள் அப்படி தேவஸ்திரிகள்லாம் மேலிருந்து பார்க்கிறார்கள் ஆகாசத்திலிருந்து அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய விளையாட்டை பார்த்து அதாவது ராசலேலையை பார்த்து அவர்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்து ஒரு காம விகாரம் அடைந்து விட்டும் மயங்கினார்கள் அப்படி பரிவாரங்களோட கூடிக்கூடிய சசாங்க சந்திரன் அந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் இருக்கான் அவள் இப்படிப்பட்ட பரிவாரங்களோடு இருக்கக்கூடிய சந்திரனும் ஆச்சரியமடைந்தவன் ஆகான் அவன்தான் சல்கால அப்படி ஒரு அழகாக விளங்கிறான் அவனுக்கும் ஆச்சரியமாகிடுது அப்போது அந்த கிருஷ்ண பகவான் இவர் கிருஷ்ணச்சந்திரன் அவன் வந்து மேலே இருக்கக்கூடிய ஆகாச இருக்கக்கூடிய சந்திரனவன் இந்த கிருஷ்ணச்சந்திரன் ஆத்மாராமனாக இருக்கான் கிருஷ்ண சந்திரன் ஆத்மாராமனாக இருந்தாலும் விளையாட்டாக கோபிகள் எவ்வளோ பேர் இருந்தார்களோ அத்தனை ரூபங்கள் எடுத்துக்கொண்டும் ஆயிரம் கோபிகள் ஆயிரம் ரூபங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களோட விளையாடினான் அவர்களோட ரமித்தான் அவர்களோட விளையாடினான் ஆடினான் பாடினான் கொஞ்சினான் எல்லாம் செய்தான் அவர்களோட விளையாடினான் இது மறுபடியும் விவரமாக பார்ப்போம் அப்படி சுக்கபிரமணிகள் சொல்லிட்டு வரார் காதுகளில் அந்த இதே பு புஷ்பங்களால் பண்ண குண்டலம் அதுவும் இருக்குது அது வந்து அசைகிறது கன்னத்தில் தொங்கக்கூடிய சுருண்ட கேசம் அது வந்து சுருட்டை சுருட்டையாக இருக்க கன்னத்தில் வந்து தொங்கிறது இந்த குண்டலம் வேறு இடிக்கிறது உயர்த்து சொட்டக்கூடிய அழகிய முகம் எல்லா கோபிகைகளுக்கும் கை வளைகளும் கால் சிலம்புகளும் தாளத்துக்கு திறந்த மாதிரி சத்தம் போடுறது ஆமாம் அந்த அபிநயம் சொன்னோம் இல்லையா காலை காண்பிக்கக்கூடிய அபிநயம் கைகளில் காண்பிக்கக்கூடிய அபிநயம் அதனால் திறந்த மாதிரி தாளத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து சத்தம் போடுறது கை வளைல்களும் கால் சிலம்புகளும் கோபிகைகள் பகவானோட ராசகோஷ்டியில் அப்படி கூட நா நட்டினம் நடனமாடுகிறார்கள் நாட்டம் செய்கிறார்கள் சுற்றி வரார்கள் அப்பொழுது கூந்தல் இருக்கக்கூடிய அந்த அலங்காரம் பண்ணிட்டு இந்த பூ மாலைகள்லாம் வண்டுகள்லாம் ஏற்கனவே ரீங்காரம் பண்றது அது வந்து இந்த இவர்கள் ஆடக்கூடிய நடனம் அந்த சிருங்கார அந்த ராசலீலை கொண்டான குரவை கூத்து கொண்டான நடனத்துக்கு தகுந்த மாதிரி ரீங்காரம் முடியும் அப்படி அவர்கள் சத்தம் போடுகின்ற பாடுகின்றன ஒரு சின்ன குழந்த ஒரு வெளிச்சத்துக்கு முன்னால் இருந்தால் தன்னுடைய நிரலை எப்படி பார்க்குமோ அதோட வந்து பிடிக்க போகும் விளையாடும் அப்படி மாதிரியும் அதோட விளையாடுறது மாதிரி அல்லது ஒரு கண்ணாடி முன்னால் இருந்து ஒரு பிரதிபிம்பம் என்ன தெரியும் அதோடு விளையாடுற மாதிரி அப்படியும் மகாலட்சுமியினுடைய பதியான க பகவான் அப்படின்னா இது காமிக்கிறதுனா அவனுக்கு வந்து அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை ஏற்கனவே வந்து மகாலட்சுமியினுடைய பதி அப்படி போன வந்து கோபிகளில் கைகளால் அப்படி ஸ்பர்ஷம் பண்ணி கட்டி அணைத்துன்னு க ஆலிங்கனம் கொண்டு பிரியமாக கனிவான மதுரமான நோ பார்த்து உறக்க சிரித்து சிரித்து அவளோட விளையாடினான் அவன் இப்படி பகவானுடைய சரீரத்தை திருமேனிய ஆலிங்கனம் பண்ணின்றதால கட்டணத்தால் பெரிய ஆனந்தத்தமடைந்த கோபிகள்லாம் அப்படி அவர்கள்லாம் கூந்தல்லாம் அப்படியே அவிழ்ந்து போடுத்தும் சரீரத்தில் வஸ்திரம் அவுழ்ந்து போடுத்து அந்த உத்தரியம் அவுழ்ந்து போடுத்து கழுத்தில் போட்ட மாலை அவிழ்ந்து போடுத்து அவருடைய ஆபரணங்கள்லாம் சரி பண்ணிக்க முடியாமல் அப்படின்னார்கள் ஏன்னா அந்த ராசலிலே அப்படியே ஓடின் இருக்கு நடுவில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கு அப்போ கிருஷ்ணனுடைய அந்த விளையாட்டை பார்த்த தேவ ஸ்திரீகள்லாம் அப்படியும் அப்படியே அவ்வளவு ஸ்திரீகள் இருந்தார்கள் அவெல்லாம் பார்த்து ஒரே ஆசைப்பட்டு காம மயங்கி நிற்கிறார்கள் ஆ அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சந்திரனும் கிருஷ்ணச்சந்திரன் ஆடக்கூடிய விளையாட்டை பார்த்து அந்த ஆகாசத்துக்குரிய சந்திரனும் நட்சத்திரங்களோடு அசையாது இருந்தான் அவன் அந்த சரத்கால பௌர்ணமியில் இருக்கக்கூடிய பதினாறு கலைகளை கொண்ட சந்திரன் அப்படி இருக்கான் ஆனந்தமே ரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிப்பட்ட ரூப்மா இருக்கூடிய பகவான் கண்ணனும் எவ்வளவு கோபிகைகள் இருந்தார்களோ அவ்வளவு ரூபங்களை ஏற்றுக்கொண்டும் அவர்களோட ராசலையிலை புரிந்தான் அதான் இந்த அங்கனாம் மங்கனா மந்தரே மாறவகான்னு சொன்ன மாதிரி ரெண்டு கோபிகைகளுக்குள் நடுவில் ஒரு கண்ணன் ரெண்டு கண்ணனுக்கு நடுவில் ஒரு கோபி அப்போ எவ்வளோ இருந்தார்களோ அது வந்து கரெக்டாக அது ஒரு ரொட் அந்த ரொட்டேஷனில் கரெக்டாக வந்துடும் நடுவில் ஒரு ஒரிஜினல் கண்ணுன்னுக்கிறான் அவன்தான் அந்த இதை புல்லாங்குடல் உசித்து அதுக்கு வேண்டிய கானங்கள்லாம் பண்ணி பாட வைக்கிறான் பாட வைக்கிறான் தான் பண்ணுறான் அப்படியும் அவர்கள் ராசலிலே அப்படியே தொடங்கிட்டு அது ஓடின் இருக்கு அது மாட்டுக்கும் தொடர்கிறது மேலே இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் தாசம் அதிண கருணப்பேம்ன சேனி தாசமதிணாந்த சா பராமதி கருணப்பேம் சந்தமேன ஃுத்து புரக்குண்டலுவிட் கண்டி சுணைய மாணம் தஷபத்திய ஜகு தமோதோஸ்ஃபுரத்து புரடக்குண்டலுவிட் ண்டி சுஜிணப்பமோத தாபீட்டிரமோ மங்க சமரஞ்சிதால ஆஷத் கவா சாந்தோஜீபராசேத்துமோகித்தமங்க ஜா சகமரஞ்சிதனு ஆவிஷத் சாந்தோஜீ சாந்தோஜீபரா गाज, ோ இன்னு சோம்பலம் யுவத்துஷிச்சன பிரேம்ணோக் பிரகசதி இத்தசதிங்கை குசுமரியூனோ ரேஸ்வம் சுரதிரத்னேல சோம்பலம் யுவத்துஷிச்சன பிரேம்ணோக் பிரகசதிர் இத்தோங்கங்கைமானூர गजेंद्रलीला, गंधानिल, जुष्ट கஜேந்திரீல தரச்சோபன பிரசூனுத்தடே சச்சார பிரமணாவு விரதா கரேமி தரச்சோபல பிரசுன கந்தானில துஷ்டதித்தட சச்சார பிருங்க பிரமரா கணாபுத்தம் யதா மதுச்சு கரேடுமிகம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இருபத்தி இருபத்தி ஒன்றிலேருந்து மறுபடியும் இருபத்தஞ்சு பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கந்தம் பூர்வ பூர்வாரதம் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இந்த ராசிலையிலே கடைசியில் அத்தியாயம் ராசிலையிலேயே வரணம் பண்ணக்கூடியத சுகபிரமஷிகள் சொல்கிறார் தாசமதிணா பதன சா பிரமுச்சருண பிரேம் சந்தமேன தாசமதிணா பதன சா பிராம கருணப்பேம் சந்தமா கோப்பா புரத் புரட்ட குண்டலு கண்டம் சுதித்தீனா புணியா தருகமோதோப்புரண்டலி கண்டஸ்யா சுஜித சுதித்தாசனீட்சர புணியா தக்கரூகப்பச பிரமோத தாபிதாசிரமோகித்தமங்கச்சுங்குமரஞ்சிதய அனுதிரம் ஆஷத்ம காந்தோ கதிபராடிவின்னேத்து தாபித்மோத்தமங்கஞிதான் கந்தபனு ஆஷத் ஷாந்தோ கஜபிபராசே சோம்பலம் ஜோதிபரிஷிசியேம்ணோக்ஷி பிரசரதி இத்தோங்கைமாசுமீட்மாஜேந்திரலீல சோம்பலம் ஜோதிபரிஷிசியமானே பிரகசதி இத்தோங்க பிரகசதி இத்தோங்க சோம்பலம் யுவத்துகே பிரிச்சமான பிரேம் நோட்சிணா பிரகசதி இத்தோங்கைமானியனோ ரேமே ரே சுர்த்தரேந்திரல தரச்சிருஷ்ணோபல ப்ரசூனிலாரவோ ய மருச்சு துரதேபம் தரச்சிருஷ்ணோபல குருசூன கந்தானில துஷ்ட தித்தட்டேன் தச்சார பிருங்க பிரமதா கணாவிரதம் எதா மறுச்சுட்டேன் துரதா கரையனுபிகும் அப்படி இருபத்தி ஒன்றாவதுலேருந்து இருபத்தஞ்சு அத்தியாயம் ஸ்லோகத்தில் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் இப்படி கஜேந்திர இது ராசலேலையா வந்து சுகபிரமர்கள் சொல்கிறதேன் அரசம் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு ராஜனே பரீட்சை அப்படி கூப்பிட்டு சொல்கிறார் அதிகமாக விளையாடுறது அதாவது சுத்தினார்கள் வேலையினார்கள் நடனம் ஆடினால் செய்தார்கள் அதனால் களைச்சு போடுத்து அவர்களுடைய முகம் அதை பார்த்து ரொம்ப சோர்ந்து ஏற்கனவே அவரை வந்து இது சுத்த விட்டான்னு ஏற்கனவே தான் மறைஞ்சியும் இப்போ அவர்களோட விளையாடி கலைச்சுப்படுத்தியும் முக அப்படிப்பட்ட களைத்து போன டயர்டான முகத்தை கொண்ட அவர்களுக்கு வந்து அவர்கள் கருணை கொண்ட பகவான் அதிகம் சுகம் கொடுக்கக்கூடிய தன்னுடைய எல்லாரையும் அப்படி தொடைத்து கொடுத்தான் கிருஷ்ணனுடைய கைவர்களால் ஏற்பட்ட அந்த ஸ்பரிசத்தால் சந்தோஷமடைந்த கோபியரெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய கரக குண்டலங்கள் ஆமாம் தங்க குண்டலங்கள் அப்படி இருக்கு சூர்ண குந்தலங்கள் தலையில் முடிகளில் அப்படி வந்து சுருட்டை சுருட்டாக வேறு அதனால் அவருடைய பிரகாசமான தேஜஸாக இருக்கக்கூடிய உப்பின கன்னங்களில் இருக்கக்கூடிய காந்தியாலையும் அமிர்தம் போன்ற சிரிப்பாலையும் பார்வையாலையும் அவர்களுடைய பத்தியாக இருக்கக்கூடிய அதாவது அவர்கள் அவர்களுக்கு வந்து தலைவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு அப்படியும் வெகுமதி அவனை பாராட்டி அவனுக்கு வந்து பானம் தரத்த வெகுமதி கொண்டு கொண்டோ புண்ணியங்களான அவருடைய சரித்திரங்களையும் தானம் பண்ணினாள் கண்ணனை பற்றியான விஷயங்கள் பாடினார்கள் அப்படி கிருஷ்ண பகவானுடைய ஸ்தனங்களில் பூசின குங்கும படுத்த அங்கலேலைகளால் கசங்கி போன பூமாலைகள் கொண்ட அப்படிப்பட்ட கந்தரபதிகள் மாறி பாடக்கூடிய வண்டுகளால் அப்படியே பின்தொடரப்பட்டு கோபிகள் ராசக்கீடியால் ஏற்பட்ட சிரமத்தை போக்கிக் கொண்டார்கள் மேல பார்ப்போம் ராதே கிருஷ்ணன்